படலம் என்ற பகுதிக்கு வரும் திருவிழா பாலத்தில் ஏறத்தாழ நாம் நெருங்குறோம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களிலே இப்பொழுது ஏறத்தாலும் சொல்ல திருவிளையாடல் இனி வருகிறதெல்லாம் பெரிய புராணத்தோடு ஏய்த்து பார்க்கணும் எது ஞான சம்பந்தரை பற்றிய திருவிளையாடல் இரண்டு மணிவாசகரை பற்றிய திருவிளையாடல் மூன்று இந்த மூன்று இரண்டு ஐந்தும் நம்முடைய நால்வர் பெருமக்களிலே இரண்டு பெருமக்களை பற்றிய திருவிளையாடலாக சொல்லப்படுது அது என்ன சொல்லப்படுதுன்னா ஞானசம்பந்தர் பாண்டி நாட்டில் செய்த அருட்ச வைத்து எனவே அந்த திருவிளையாடல் சொல்லப்பட்டது பாதகுருடிகளுக்கு பெருமான் மதுரையிலேயே பெற்று மனுஷன் வந்து கூலி கொண்டு அக்கோவால் முச்சு புன்சம்பந்த பொன்மையினி பாடுங்க என்பதனால வந்தது அதனால இந்த இரண்டு பெருமக்களை பற்றிய வரலாறுகளாக ஒரு ஆறு திருவிளையாடல்கள் இருக்கின்றன அதை நாம் பின்னே பார்ப்போம் இந்த வகையில் இப்பொழுது அதற்கு முன்னோடியாக இருக்கிற வலைவீசியப்படலாம் என்ற ஒன்றை இப்பொழுது நாம் நினைவு கொள்வோம் இது கொஞ்சம் பெரிய ஒரு அறுபது பாட்டுக்கு மேல இருக்கு பல செய்திகளும் இருக்கின்றன அதனால் பற்றி நாம் எண்ணி நிறைவு செய்யலாம் மின் திரித்தன்னி வேதி என் இடை காலத்தில் சென்று மீண்டு அணையான் கொண்ட திணைக்கினை தீர்த்த வண்ணம் என்று செய்து முன்னேர் ஏறி வலை வீசி ஞாடல் மண்டலம் குழலி நாளை மணந்து பின்வ மணந்து மேல் வண்ணம் சொல்வாம் இதுவரை நாம் படித்த என்ன இடைக்காலனின் பெணக்கு தீர்த்தது சொல்லும் அது போனோம் இனி இடைக்காலன் பெணக்கு தீர்த்த அந்த திருவிழாடலு சொன்னா இனி பெருமான் உமையம்மையை மனம் செய்வதற்காக பரதவனாய் அதாவது மீன் பிடிப்பவராய் வந்து பலை வீசிய வரலாற்றை சொல்லுகிறோம் என்று சொன்னார் அப்ப சொல்லியது பெணக்கு தீர்த்தது இனி சொல்லப்போவது பலை வீசிய படலாம் என்று சொல்லி மட்டும் அந்தமிழகன் கூடல் ஆலவாய் அமர்ந்த நீல சுந்தரன் உலகம் ஈன்ற கன்னியம் கயற்கனாலாம் கொந்தவிழ் அலங்கற் கூந்தல் கொடிக்கி வேரிடத்து வைகி மந்தனமான வேத பொருள் உணர்த்தும் இப்பொழுது ஒரு நாள் என்ன ஒரு நாள் நடந்தது கேட்டா கைலாயத்துல இப்படியே அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன வேலை உயிர்கள் அந்த உயிரல் எல்லா உயிரலும் கரையேறணும் ஒரே ஒரு திருவுள்ளம் தவிர அவங்களுக்கு என்ன வேற எதுவுமே இல்லை எந்த பணியும் இல்லை அதனால் ஒரு நாள் என்ன நினைப்போ வந்து தெரியல நம்முடைய பெருமான் உமையம்மைக்கு சரி வா உலகம் உலகம்னு சொல்லிட்டு அதுவே இருக்கிற சில வேத கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் அத வந்து நீ கேள் அப்படின்னு சொன்னான் எது எம் பணிபொழுமாறு அது கேட்போம் என் பெருமான் பள்ளி என்பது போல எது அப்படி பெருமான் சொல்ல அது கேட்பதற்காக உட்கார்ந்து அது தயனிமே நல்ல உயர்ந்த கருத்துக்களை தனியா சொல்லணும் ஏன்னா பையன் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க யாரு மூத்த பையனும் அடுத்த பையனும் நம்ம ஊடு குடும்பம் மாதிரியே வச்சுட்டு மூத்த பையனும் சின்ன பையனும் இங்க விளையாடுறாங்க தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பல்லடத்துக்கு போகல அதனால அவங்க எல்லாம் பல்லத்துக்கு போகணுமா வேண்டாம் முருகன் தரவான் இரவான் என்று சொல்வது போல அவரும் விநாயகரும் படிக்கணுமா சொன்ன ரெண்டு பேரும் விளையாடிட்டாங்க நந்தி அங்க வெளியில இருக்காங்க எனவே அவங்க எல்லாம் தனியா இருக்க இந்த தன்னுடைய மனைவி ஆளுக்கு தனியா உட்கார வைத்து அந்த வேத சொன்னார் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த அம்மை கொஞ்சம் பராமுகமா இருந்துட்டாலும் பராமுகம்னா கவனிக்கிறது கவனிக்காத மாதிரி அப்படி கவனிக்காம இருந்தவன்ன இதுதான் என்னைக்குமே திருவரம் எரித்த விரிசடை கிட விடாச்சா நாதன் அருளால் கூறும் நான் மறைப்பொருளை எல்லாம் யாது காரணத்தால் மன்னோ ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி அந்த அம்மா செஞ்சதில்லை தன்னுடைய கணவனார் என்ன சொன்னாரோ அது அப்படியே விழிப்பா கேட்கும் என்னமோ பாக்கியே நோக்கிய மங்கை மன்னால பாக்கே நோக்கிய மங்கி அந்த பெருமான் திருவாயிலிருந்து எது வருகிறதோ அதை அப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தங்கம் என்னமோ இன்னைக்கு யாது காரணத்தினாலும் இவர் அந்த மறைப்பொருள் சொல்ல அது கொஞ்சம் அப்படியே அதை கேட்டு கேட்காம இருந்தது இருந்தது இருந்தவுடனே ஐயாவுக்கு போன் கோபத்துக்கு என்ன குறைச்ச அதனால அறிகிறேன் எம்பிராட்டி காதரம் அடைந்தால் போல கவலையும் சிறிது தூன்ற ஆதரம் இரலாய் கேட்டால் அகுதறிந்து அமலோதி கொஞ்சம் அதுல வேட்கை இல்லாது போல இருந்து கேட்டலாம் இதை பார்க்க வேண்டாம் அவருக்கு ரொம்ப கோபம் இல்ல உண்மையிலேயே ஆசிரியன் உழைச்சு பாடான்னா நாற்பது பேர்ல அந்த நாற்பது தன்பால் இருந்தா தான் நல்லா இருக்கும் இருந்த கவனக்குறை பாடம் ஓடாது பேர்ல முப்பதுக்கு அந்த ஆதாரம் இலால கொஞ்சம் விருப்பங்க செலுத்தாம வேற எங்கயோ கவனம் வச்சுக்கிற மாதிரி பட்டு பெருமா உடனே உள் அணங்கி நீ நோக்கி ஏனை ஈரா முகம் அணைய உள்ளத்து அழைமார் போல என்ன நான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வேற எங்க இருக்கிற சில பெண்கள் போல இருக்கியன்னு எந்த பெண்கள் போல என்ன ஈரா முகம் அணையெல்லாம் தான் கவனமா இருக்கணும் தாய்மார பல்ல ஏன்னா பின்னாலே வச்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு திருவிழா போனோம் பெண்களை குறைவு கொடுக்கின்றது என்று அடுத்து ஆராய்ஞ்சா இன்னைக்கு உட்கார்ந்தால வந்து நாங்க எப்படி குறை கூறுதா இல்லையாங்க ஏழைமார் நல்ல அம்மாவாசை இருட்டு அந்த இருட்டு போன்ற உள்ளமுடைய பெண்பாளா இன்னைக்கு கவர்னர் யாரு ஆமா அதனால கவர்னர் ஆளுநர் இன்னைக்கு பாத்தியுமா நாம சொல்லிட்டு ஒரு பிரதமர் பெண்பாள் பிரதமராக இருந்து ஆண்டும் போயிட்டால் இன்னொன்னு ஆள்றதுக்கு முயன்றது சொல்லிட்டுதான் சொன்னோம் நல்ல வேலையாக இன்று ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சொன்ன பிறகு பெருமான் அருமை அருமையாக தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வைத்தான் பெருமானுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தணும் மழைங்கிறது நம்மளால வர முடியுதா அதனால திருவள்ளுவர் சொன்னவர் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர்பாட்டும் நினைக்காதா தண்ணீர் அமிழ்தம் சொல்லுப்பார் ஏன் அது இருந்தாதான் புவா சாப்பிட முடியும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் தான்கிறது தண்ணீர் தண்ணீர் சொல்லப்படாதுப்பா பின் அமிழ்தம் என்று உணர் பார்க்க அப்படிப்பட்டது அல்லவா அந்த அமிழத்தை எங்கும் தெளிவாக தமிழகம் முழுதும் செய்து நம்முடைய மேட்டுரணையை நெடும்படியாக செய்தார் பெருமாள் அது ஒரு எனவே இராமுகம் அணைய ஏழைமார் அப்ப இராமுகம்னா இரவு நல்ல அமாவாசை அந்த இருக்குதே இது இருள் அந்த இருள் போன்ற உள்ளத்தை உடைய ஏழைமார் போல நீ ஏன் வந்து பராமுகமாக கேட்கலாய் அப்படின்னு சொல்ற செய்தி என்ன அப்போ இந்த நிறைய உள்ளமுடைய பெண்பாளர் பெண்களை சொல்லுகிற பெண்பாளர் குறிக்கிறது ஒரு குரல் ஆயிரத்தி முன்னூத்தி இருக்கிறது தெரிஞ்சது இனம் போன்று இனமல்லார் கேன்மை மகளிர் மனம் போல வேறுபடும் நமக்கு நட்பு போல் இருந்து நட்பு அல்லாத அந்த அமைப்பிற்கு அது மகளிர் மனம் எப்படி அடிக்கடி மாறுபடுமோ அது போல அங்க மகளிர் மனம் அடிக்கடி மாறுபாருடையது என்று சொன்னார் இதெல்லாம் பெண்பாளரை பற்றி சொல்கின்ற கூற்றுகள் ஆனால் இதை சொல்றேன் சொல்றவன் பெண்ணில் பெருந்தக்கையாவுள என்று சொன்னதையும் மறந்துடுவான் அதனால பெண்பாளில் பெண்ணில் பெருந்தக்கையாவுள என்ற அமைப்பிலும் இருக்கிறார்கள் இந்த இனம் போன்று இனம் எல்லாருக்கேன்மே மகளிர் மனம் போல வேறுபடும் என்ற ரகமும் ஆங்காங்கு இருக்கத்தான் செய்யும் அது போல ஆடு ஆடவர்களையும் இருக்குது எல்லாரும் பெரியவங்களை வேறன அதனால அப்படிப்பட்ட சில குரல்கள் என்னன்னு அப்படிப்பட்ட மகளிரும் உண்டு என்பதை சொன்னார் தவிர எல்லாரும் அது போன்றவர்களே என்ற கருத்தர் பெண்களை தாழ்த்தினார் என்று கருத்த எனவே இராமுகம் அணைய உள்ளத்து ஏழை மார்போல எம்பால் பராமுகையாகி வேத பயன் படாது கேட்டாய் சொல்றேன் ஆதலால் பிடிசாவும் போட்டது என்ன இந்த குற்றத்தால் விரதமும் அரணும் என்று மீன்படுத்த இழிஞரான பரதவர் மகளாக என்று பணித்தனன் நீ இந்த மாதிரி நான் உயர்ந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது நீ பராமமா இருந்ததுனால இந்த ஊர்ல ரொம்ப இடிந்த செயல் மீன் பிடிக்கிறாங்களே அந்த மீன் பிடிக்கிற பரதவர் குலத்துல அவங்களுக்கு மகள் தோன்றுக அப்படின்ட்ட கோபகாரர் அழித்தர் கடவுள் இவர் அதனால அது மாதிரி சொல்லிவிட்டார் சொன்ன உடனே அந்த அன்னையார் பனித்தலோடும் ஆரம் தாழ்ந்த ஆரமென் வாரமென்முலையால் அஞ்சி பரதந்து வாழ வல்லனோ என்று தாழ்ந்தாள் உன்னை உங்களை நான் பிரிந்திருப்பது கூட பழக்கம் உண்டா பிரிந்து நான் வாழ முடியுமா பிரிவுனாலே வாழுதல் என்பது இல்லாமல் பெரு திருவள்ளுவர் செல்லாமை உண்டேன் எனக்கு உரை மற்றும் என் வல்வரவு வாழ்வாருக்கு உரை ஒரு பய போல கணவன் வந்தான் துபாய் போக வந்த பூக்கி பாதாம் பிடிச்சது அப்பே இல்லாதவங்க இருந்தாங்க அதனால இதெல்லாம் இப்ப குலோபரிசா இருந்து என்ன பண்றது ஒரு துண்டு ஒரு துண்டு ஒரு துண்டு அவ்ளோதான் வச்சு சாப்பிடுன்னு சொன்னான் என்ன கேட்டா ஏதோ ஒண்ணு இருக்குது இவர் வந்திருக்காரு ஒண்ணும் இல்ல இப்ப மழை காலம் வந்துடுதா அதனால இந்த புரட்டாஸ் மாதத்துல கடைசியிலேயே எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ஆரம்பிச்சது அவ்வளவுதான் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை நீங்க வெளியில நான் போய் வருகிறேன்னு சொல்லுகின்றது இருக்குமானால் என்கிட்ட சொல்லுங்க இது போன போகாது இருப்பேன் என்றால் எங்க சொல்லுங்க எங்கையாவது துபாய் போனேன் அங்க போனேன் எங்க பேரு மத்தியின் பல்வரவு வாழ்வாருக்கு உரையினர் அறம் கூறினும் பொருள் கூறினும் இன்பம் கூறினும் இறைத்திரம் கூறினும் அவன் அவனை இறைத்திரம் கூறுவது கூட வேற யாருமே முருகா அதனால வணி அந்த வல்வரவு வாழ்வார் குறைந்தது போல இங்கே பரதனைப் பிரிந்து வாழ வல்ல என்று தாழ்ந்தான் தாழ்ந்தாள் பெருமானி நான் உங்களை நான் பிரிந்தும் வாழ முடியுமா என்று சொன்ன உடனே பெருமான உடனே கருணை வீங்கி நீங்கும் மெல்லியல் பறிவு நோக்கி வாங்கி காணல் வாழ்க்கை வளைஞர்கோன் மகளாய் வைகி ஆங்கிணி வளர்னால் யாம் போந்து அருங்கடி முடித்தும் என்ன தேங்கனீர் அமுதமன்னால செலவெடுத்திருந்தான் இல்ல இல்ல நீ போய் இந்த இந்த ஊர்ல இருக்கிற வலைஞருடைய மகளாக தோன்று நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க பிரிஞ்சிருப்பனா நான் மட்டும் என்று சொல்லி அப்படி ஆறுதல் சொல்லி ஆக பராமுகமாக கேட்டமைக்கு சில காலமாவது பரதவர் மகளாக வாழத்தான் வேண்டும் இப்படியா பாத்தீங்களா நல்ல செய்திகளை பராமுகமாக கேட்டா இப்படி ஒரு சாம இருக்குறத காதில வச்சுக்கணும் அக்கப்பூர் செய்திகளை பேசும் போது குடிச்சே கேட்கவானா நல்ல செய்திகளை சொல்லுகின்ற பொழுது கவனமாகவே கேட்க வேண்டும் என்பதை இப்படி ஒரு வரலாற்றினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யுது சரி இப்படி ஆயிற்று இப்படி ஆக செல்லவிடுத்த உடனே இந்த வெளியில் இந்த பையன் இருக்க பேர் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல யாரு பெரியங்களும் சின்ன பையனும் விளையாட்டு இருந்த அது என்ன பண்ணி உள்ள கொஞ்சம் முதல்ல நல்லா இருக்கும் சொல்ற மாதிரியே கேட்டு கொஞ்சம் கோபமா இருக்கு கொஞ்சம் இதா இருக்கு அது தெரிஞ்சுட்டு வெளியில் இருக்கிறது ஐயப்படாத அகத்தது உணர்வான தெய்வத்தோட ஒப்பகோளூர் ஒருவருத்த என்ன நடக்குதுங்கிறது வெளியிலிருந்தே தெரிஞ்சு கொள்றவனே தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல் தெய்வமே அண்ணா தம்பி ரெண்டு பேரும் தெய்வம் தெய்வம் அல்லவா தெய்வத்து தெய்வத்தொட ஒப்போல திருவள்ளுவர் இன்று தெய்வமே ஆக இருக்குறாங்க அம்மா ஏதோ ஆமடா தம்பி என்னமா சொன்னாங்க என்ன அம்மா அம்மா அவன் எங்க காணாண்டா அங்க என்னன்னு கேட்டாங்க அப்படியே புரிய ஏதோ அப்பா இன்னைக்கு என்னமோ பெரிய புத்தம் எடுத்து என்னவோ சொன்னாங்களே ஆமா சொன்ன போது அம்மா சரியா கேட்கல ஏற்று நம்ம அப்பாவுக்கு தான் பிடிக்கவும் வந்துடும் என்ன பண்றது அவங்களால என்னன்னா அப்பாவுக்கு போய் அரைஞ்சொள்ளலாமா என்னப்பா இப்படி எல்லாம் செய்யலாமு கேட்கலாமா கேட்க கூடாது ஆனா அம்மாவுங்க இந்த மாதிரி ஏதோ வந்துட்டுதுங்கிறது மட்டும் ஒரு வர்த்தது சின்ன பிள்ளையும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாவே நடந்துக்குது என்னன்னா இத்தனைக்கும் காரணம் இந்த பாழா போன தானே ஏதா எல்லா புத்தகம் எடுத்து கடல்ல போட்டு வந்து பாருங்க எங்கடா தூக்கி எங்கடா தூக்கி நானு நடிச்சு காட்டுவா போட்டு இவன் இந்த மாதிரி ஓ அவருக்கு தெரியாதா நல்லவா தெய்வத்தோட போல ஓ அம்மாவுக்கு தாபம் வந்துடுதுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பையங்களை புசத்தெடுத்து கொண்டு போறாங்க அப்படின்னா அவரு பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது திருக்குறள் திருக்குறள் பார்த்தாங்க சரி இங்க தான் நம்ம யாரையும் உள்ள விடாம சொல்லிட்டு நம்ம பாடம் சொல்லி எப்படி இந்த ரெண்டு பையன் உள்ள விட்டாங்கன்னா யார் பாவம் நந்தியம் உள்ள ஏன்னா இப்ப இவங்க உள்ள வந்து புசத்தெடுத்துட்டு போனாங்கன்னா எதனால காரணம் தக்க பாதுகாப்பின்மை இல்லன்னு சொன்ன தம்பி தம்பி ஏன்னா தம்பி அப்பா பாடன்னு சொல்றாங்க தம்பி போப்படா தம்பி என்ன சொல்லுவாங்க நீ போய் சுராமியனாகுல்ல இந்த வாயில் காப்பாளர் படிக்கணும் நீ சுறாமியன் ஆகு இந்த ரெண்டுல என்ன பண்றதுன்னு இங்கதான் ஒரு கருத்து பெரிய தம்பிய கோவிச்சுக்கலையா ஏன் அப்படின்னா பெரிய தம்பி வேறு தான் வேறு அல்ல ஆதலால் பெரிய தம்பியை வாழா விடுத்து அடுத்து இரண்டாவது தம்பி முருகப்பெருமான் அவரை நீ போய் ஒரு வணிகரிடத்தில் வாய் பேசாத ஊமையாய் பிறக்க என்று ஒண்ணு பாம்பன் சுவாமிகள் இதை மறுத்துட்டு ஏன்னா அவர் முருக பக்தி உடையவர் பெண் முருகன் தரவான் இரவான் மேலும் கந்த புராணத்துல என்ன இருக்கு கந்தபுராணத்துல தானே தான் முருகன் ஆகின்றவன் வேறல்ல அதனால முருகன் வேரல்லன் பெருமான் வேரல்லன்பது கந்த புராணத்தால் வலியுறுத்தப்படுகிறது இங்க என்னன்னா முருகன் வேரல்லர் என்பது விநாயகரை சொல்லி தானே இவரை மட்டும் சாபம் பண்ணிருக்கேன் எனவே இப்படிப்பட்ட அப்படின்னு கொஞ்சம் கருப்பு விட்டுருங்க அதோடீங்களா ஏன்னா அவரும் பெரியவர் இவரும் பெரியவர் நாம ஒரு காதல மட்டும் போட்டு வைங்க போட்டு வைங்க யாருக்கு முருகப்பெருமானுக்கு வாய் உமையா ஒரு செட்டியார் பையனா பிறக்க வச்சுட்டார் இந்த நந்திக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் ரெண்டு பையனையும் உள்ள விட்டேன்னு சொல்லிட்டு இத போய் ஒரு சுறாமீனாக விட்டார் விட்டா இப்ப என்ன எல்லாம் சாபமா போச்சு இல்ல பாடஞ்சொல்ல ஆரம்பிச்சதுனால அதுக்குறை பகவெறிந்த கூர்வியல் மைந்தனும் தந்தை கையில் உரை பெரு போத நூலை ஒல்லனப்பரித்து அதுல பாருங்க ஒண்ணு ஒன்னு அதிகமான தப்பு முருகப்பெருமானம் செஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் அன்னஞ்சு பேர் உள்ள போனாங்க பீரோல இருக்கிற புசத்தை எடுத்து போடலாம்னு போட்டது விநாயகர் போட்டாரா இது பார்த்தது அவர் கையில ஒரு போதம் நூல் வச்சிருந்தேன் படாருன்னு பிடிங்க அதையும் போட்டுதான் ஏன்னா ஏ இவரை சவிச்சாருங்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் தானே உருவ பக்திக்காரங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் ஏ இவரை மட்டும் சவிச்சாருனா சரி அது இருக்கிற நூல் எடுத்து வைக்கிறதே தப்பு கையில எடுக்கிற பிடிக்க சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி இதுலமா அது அரச மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது இது சும்மா ஆல்ரௌண்ட் அதனால ஆமா இது போயிருந்த கொஞ்சம் பிடிச்சு வச்சு இது விட்டுது போற போக்களை திருவிழா திருவிழாடலா இருந்தாலும் விளையாடலா இருக்கு மட்டும் அதிகமா முருக பக்கத்தில் ஆயிரம் இருக்கலாம் அப்பாவை செஞ்சுட்டாங்க ஏன் அப்படி அம்மாவை கோவிச்சுக்கிட்டீங்க ஏன் அப்பா அப்படி செய்றீங்க என்று விழுந்து அழுவெல்லாம் இல்ல கையில் இருக்கிற புடுக்கலாமையா புடிங்க பிடிக்கும் அதனால அவரு போக கூடாதா சமாதானம் பண்ணிங்க பண்ணி இப்படி அந்த அறிவிப்பாடு நடந்ததாம் இப்போ முருகப்பெருமான் எப்படி வெறு வெறு செலவின் வேட முகத்தனை விதித்த சாப பெருவலி தன்னை சாரும் வெற்றியால் மூத்த பிள்ளை சபிச்சம் தன்னையே சார்ந்திடும் ஏன்னா தான் வேறு அவர் வேற அதனால அதை விட்டுட்டு சாபம் கூறான் அறுவரை நெஞ்சு போல்ந்த வள்ளிலை வடிவேல் செங்கை முருகனை வணிகர் தம்மில் மூங்கையாகின்றான் மட்டும்மையா இப்படியாக நாயகன் மாதிரி ஆயதும் நந்திப்பு அடு சுரவாகி முன்னீர் மேயதும் கருணை வல்லல் மீன்படுத்து அணங்கை வேட்டு போயதும் அவற்று கேள்வி புகண்டதும் முறையில் சொல்வோம் உடனே அது பெருமாள் நினைச்சா முடிஞ்சிடும் நினைத்ததை அப்படியே முடிஞ்சு முடிஞ்சு முடிந்த உடனே இப்பொழுது இதோ எங்க யார் தோன்றணும் உமையம்மை அந்த வணிகருடைய மகளாக பிறக்கிறது இல்லை தோன்றணும் ஏ எந்த காரணத்தை மட்டும் பிறப்பிறப்பு இல்லாதவர்கள் பிறப்பாங்களா இறப்பாங்களா கிடையாது ரெண்டு கிரி திரவாயாக்கை பெரியோன் கோயிலும் இளங்கோடிகள் சிவருமான் கோயில் சொன்னா கூட பரவாயில்ல கோயிலும் அதனால் தான் இளங்கோவடிகள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எல்லா ஆராய்ச்சியாளரும் சமணம் சொல்லிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு குறைபாடு இது மடத்திலே வளர்ந்தவங்க ஆனதுனால சைவன் சொல்றாங்க இதுக்காக நாங்க நாப்பது ஆண்டு மடத்துல வளர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா போகட நாங்க சொல்ற காரணத்தை மறுக்க முடியுமா பெரியன் கோயிலும் இந்த அறைமொழி பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் சொல்லலையே சொல்லலையே பெரியோன் கோயிலும் காவிரி பொண்ணுல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்லணும் சிவருமான் கோயில் சொல்லிட்டு போறது தானே பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அவன் பிறந்ததாக வளர்ந்ததாக பேச்சில இவ்வளவு புராணம் இருக்குது எாவது ஒரு பிராணத்தில் என்ன இருக்குது முடிஞ்சப்படுது நூதல் வீழி நாட்டத்து முதலா செவருமான் முதல் நெற்றிக் முதலாக பதிவாள் தருக்கம் ஈராக பல இடங்கள் இருந்தனர் முதன்மை வைத்தார் நூதல் வீழி நாட்டத்து முதலா இதெல்லாம் சொல்ல மாட்டோமா ஐயா இல்ல இல்ல எங்க சிலப்பதியார கதைக்கு இதெல்லாம் தேவைப்படுது என்னது உங்க சிலப்பதியார கதைக்கு தேவையில இந்த கோவலன் கண்டிப்பாக பெருமானுக்கு இந்த கோயிலா இல்லை எனக்கு ஆமா ஆமா நீ வேணா சொல்லு இது மறு காரணம் காட்டி மறு நாங்க மறுக்கிறோம் வா முருகா அதனால எனவே இவை எல்லாம் அப்படியாதது நிகழ்ந்ததான் நிகழ்ந்த உடனே இப்பொழுது நம்முடைய அம்மை என்ன ஆகிறார் சூழும்பார் துறைகேடு நாட்டு யார் களி முகந்தது நெய்தலம் ஆழ நீர்கள வளைந்து கார் அழைத்த மூதையில் உடுத்ததோர் தந்துரை பாக்கம் என்னையுமே நெய்தல் பாக்கம் என்ற பெயர் உண்டு அதனாலதான் நம்ம பாருங்க பூம்புகாரில் பட்டினப்பாக்கம் மறுவூர் பாக்கம் அது பாக்கம்ங்கிறது அந்த கடற்கரை சார்ந்திருக்கிற ஊர்களுக்கு அந்த மாதிரி பெயர் தமிழன் வைத்தான் அந்த காலத்துல அதே பாத்தீங்க பாக்கம் இலக்கண மரபு மாறாமல் இப்படியாக பாக்கம் முடங்கு முன்னிலையார் பொதைந்து எதிரெதிர்மைத்து நுடங்கு கைதை போது ஒடுநோக்க நின்று சைவ மடங்க மெய்யராய் கையேறும் கேடக வட்டத்து அடங்கி வாழ்வணித்த அடமர் ஆற்றுவாரணைய மீன் உனக்கு பாருங்க அந்த இடத்துல எப்படின்னு கேட்டா இப்போ இதோ இப்பொழுது கடற்கரை கடற்கரையிலே மீனவர்கள் வாழ்கின்ற இடம் அந்த மீனவர்கள் வாழ்கின்ற இடத்தை ஒரு பத்து பாட்டு அந்த சூழலுக்கு மகளாக தோன்றுகிறாள் என்று சொல்வதற்காக அந்த மீனவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறிதளவு விவரிக்கிறார் அது எல்லாம் சொல்லல ஒன்று புலவு மீன் உனக்கு ஓசையும் அங்க என்னென்ன ஓசை கேட்க முடியாரு புலவு மீன் உனக்கு ஓசையும் பிடிச்சு பிடிச்சு போட்டதெல்லாம் காய வைக்கிறாங்க காய வைக்கும் போது அவங்க பேசிக்குவாங்க ஏ சின்னதெல்லாம் தனியா போடுறீ பெருசெல்லாம் வைக்கிறேன் அதே கலந்து வைக்கிறேன் பத்தியா இப்படி தங்களுக்குள்ள பேசுறாங்களா ஆகவே இந்த மீன் காய வைக்கின்றவருடைய ஓசை ஒரு உடம் நெய்தல் புலவு மீன் முனக்கு ஓசையும் புட்கள் ஓப்பு இதையும் இப்படி மீன்லாம் இருக்கும் போது அங்கங்க இருக்கிற பறவைகள் என்ன பண்ணுது காத்திருந்தவன் டா நேத்து இருந்தவன் கொண்டு போடுவான் தெரியாத காத்திருந்தவன் கொண்டு போனான்னு ஒரு சாதாரண கிராமத்து பழக்கணும் அது மாதிரி இவங்க காத்து இருக்கிறாங்க மீன் மீன் பிடிச்சி காய வைக்கிறாங்க பறவை வந்து அப்படியே வந்து பக்கம் எடுத்துட்டு போடும் அதனால எனவே புட்கள் ஓப்பும் ஓசையும் அந்த பறவைகள் எல்லாம் வராதவாறு அவங்க விரிப்பட்ட ஒரு போதை இரண்டு விலை பகர்ந்துடும் அமலையும் ஒண்ணுதான் பேசுறாங்க நாலு சின்னதா இருக்காது என்று அது அஞ்சு தரப்படாத காசு இப்ப கொசுரையும் பூட்டது இப்ப கொசு வணிகத்துல அப்படி இருந்தது ஒரு காலம் எவனுமே இப்படி கேட்பான் இப்ப வந்தா இந்த மூணு பேரிக்கா வச்சுக்கிட்டு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து தனியா தரமாட்டான் தலையில கட்டி விடணும் அவ்வளவுதான் ஒண்ணு கூடப்பா தரமாட்டானே எல்லாம் எல்லாம் மொத்த விலை தான் சில்லற விலையே கிடையாது பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபா கடவை வாங்கிட்டு போனானா சரி ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏன்னா இந்த நாலுனா எட்டனா பேச்சு ஒளிஞ்சுடணும் நாலுனா ஆரவர்கள் அப்படி கையில வளைய வைத்துக் கொண்டு எங்க மீன் வருது அப்படி அப்படி அப்படியே போடுவாங்களாம் அப்படி போட்டு அந்த இருக்கிற அந்த ஓசையும் கேக்குமா வாங்கும் ஆரமும் இருக்கு இல்லாம் ஓதை இருக்கும்படியான நெய்தல் சூழ்நிலை இது நெய்தல் சூழ்நிலையாக அவர் சொன்னது இந்த இடத்துல ஒரு நாலு பாட்டு விட்டுறேன் நிறைந்த தென் கடலாடி நீள் நெறியடை செல்வோருக்கு அறந்த இருந்தவர் பொதிந்த சோற விற்பன தாழ ரொம்ப அருமை அல்ல போற போக்கில் வெறும் வர்ணனை மட்டும் இருக்காது சில அறங்களையும் சொல்வார்கள் சாதாரண இயற்கை வர்ணனையில் சில பல அறங்கள் அப்பப்ப அப்படி சொல்லிட்டே வரும் அது ரொம்ப அருமை இத கூட இத கூட இது வரைக்கும் எடுத்தது இல்லை எந்த இடத்துக்கு கூட சொல்லலாம் அநேகம் அந்த தலைப்பு எடுத்ததா எனக்கு படல எந்த யூனிவர்சிட்டி நாலு நாளைக்கு முன்ன குழந்தசாமி எழுதிருக்கு தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் நாம சொல்றது அவர் வேற விதமா நமக்கு என்ன அவன் வந்து முதல்ல இது கட்டுவான் பணம் கட்டுவான் அப்புறம் வந்து தேர்வு கட்டுவான் அவன் பாட்டு கஞ்சி மாதிரி வயசு இருபத்தி அஞ்சான நேரடியாக இது போக்குவரத்து பிஏ எம்ஏ எல்லாம் வேண்டாம் பிஏ எல்லாம் வேண்டாம் எதுவும் இந்த திறந்த வெளி பல்கலைக்கிறவங்க வச்சு அதுல நிறைய அவங்க சில்லற தர்றாங்க ஆமா எல்லாரும் ஒரு வேட்கை வரும்பில்ல ஏய் நாம எம்மியாகலாம் அப்படின்னு வருது அப்படி வரும்போது இது மாதிரி போயிட்டு எல்லா பிறலை கிடக்கும்னு எடுத்துருக்காரு என்ன பண்றது அவ்வளவுதான் எல்லாம் மெல்ல தமிழினி சாகும்னார் எல்லாமே சாகுது